அத்தியாயத்து எவர்கள் அங்கு பிரயாணம் செல்ல சக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹுக்காக அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வது கடமையாகும் எவரேனும் நிராகரித்தால் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தாரின் தேவையற்றவனாக இருக்கின்றான் மூன்றாவது அத்தியாயம் தொன்னூற்றி ஏழாவது சனவன்